அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மெய்யன்பர்களே உள்ளோறும் வள்ளுவம் என்கிற தலைப்பிலே திருக்குற்பாக்களை இயன்ற வரையில் பொருள் அறிந்து கொண்டு வருகிறோம் அறிவுடைமை அதிகாரத்திலே இதுவரை ஒன்பது குரட்பாக்களுக்கு பொருள் பார்த்திருக்கிறோம் இனி இந்த அதிகாரத்தினுடைய கடைசி குரட்பாவினுடைய பொருளை இப்பொழுது பார்க்கிறோம் இதற்கு முன்னால் சொல்லப்பட்ட குரல்ல அறிவுடையவர்களுக்கு துன்பம் இல்லைன்னு சொன்னார் இந்த குரல்ல என்ன சொல்லுகிறார் என்றால் இந்த குரலை முதல்ல படிக்கிறேன் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையரேனும் இளர் இந்த அதிகாரத்துக்கே இது முத்தாய்ப்பாக வைத்திருக்கிறார் அறிவுள்ளவர்கள் எல்லாம் உடையவர்கள் அதாவது அறிவு இருந்தால்தான் நாம் தொழில் பட்டு அல்லது செயல்பட்டு பொருளை ஈட்ட முடியும் பொருளை பாதுகாக்க முடியும் பொருளை அழகாக பகுத்து வழங்க முடியும் ஆகவே அறிவின் துணை கொண்டுதான் திட்டமிட்டு பொருள் ஈட்டி பொருளை பாதுகாத்து பொருளை பகிர்ந்து வழங்க முடியும் அறிவு இருந்தாலே போரும் எல்லாம் தேடி வரும் ஆகவே அறிவுடையார் அறிவை உடையவர்கள்தான் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் உடையவர்கள் அறிவுடையார் எல்லாம்னு சொன்ன நல்ல உறவுகள் நல்ல செல்வங்கள் நல்ல பண்புகள் இவைகளையெல்லாம் உடையவர்கள் இன்பத்தை ஆக்கித்தரக்கூடிய எல்லாவற்றையும் உடையவர்கள் அர்த்தம் அறிவை உடையவர்களே நன்றாக சாஸ்திர ஜானமும் சுயமாக சிந்திக்கக்கூடிய ஜானமும் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் எல்லா வகையான நன்மையையும் உடையவர்களாக இருப்பார்கள் இன்னொரு கருத்துன்னு சொல்லணும் ஒருவேளை வாழ்க்கையில் நாம் செல்வத்தை இழந்தாலும் ஏதோ நம்முடைய முன்வினை பயனால் செல்வத்தை இழந்தால் கூட ஊக்கத்தோட உற்சாகத்தோட மறுபடியும் எல்லா செல்வங்களையும் அடையவும் முடியும் அறிவு இருந்தால் தொடர்ந்து போகாமல் ஊக்கத்தோட உற்சாகத்தோட நாம வள்ளுவர் இன்னொரு இடத்துல சொல்லுவார் வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும்பர் அறிவை உடையவன் எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தான்னா அந்த துன்பமே இல்லாமல் பண்ணிடுவான் அது மாதிரி இங்கேயும் அறிவிலார் என்னுடையரேனும் விலர் அறிவில்லாதவர்களுக்கு என்னதான் செல்வம் இருந்தாலும் என்னதான் நல்ல உறவுகள் இருந்தாலும் அவர்களுக்கு பயனில்லை உண்மையான சந்தோஷம் கிடைக்காது அரிவால் பெறப்படும் இன்பந்தான் சிறந்த இன்பம் ஆனா எதை நாம செஞ்சாலும் அறிவுபூர்வமாக செய்யணும் நமக்கு இயல்பாகவே இருந்தால் கூட அது அறிவுபூர்வமாக அறிஞ்சுக்கிறது நல்லது ஆக உணர்ச்சி செயல்படுறதை விட அறிவுபூர்வமாகவே நாம் வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் எனவே அறிவை இந்த ஞான செல்வத்தை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையரேனும் இலர் அவங்களுக்கு என்ன இருந்தாலும் புத்தி சரியா இல்லைன்னா அது பிரயோஜனம் ஆக செல்வத்திலாம் சிறந்த செல்வம் அறிவுதான் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அறிவு இல்லைன்னா அந்த செல்வம் பயன்படாது இதுதான் இந்த குரலின் உள்ளார்ந்த கருத்து ஆகவே இந்த அறிவுடைமை அதிகாரத்தை நான் இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் அறிவின் சிறப்பும் அறிவின் தன்மையும் அறிவை உடையவருடைய இலக்கணமும் அறிவினால் ஏற்படக்கூடிய நன்மையும் அறிவின் பெருமையும் நன்றாகவே இந்த அதிகாரத்திலே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது இந்த அறிவுடைமை அதிகாரம் உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் ஆழ்ந்து இருக்கட்டும் என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவரை பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவரையும் மனமாற வாழ்த்துகிறேன்